ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் ஸ்ராத்தங்கரதலப்பில் பிதகர்மாவபத்தி விரிவாக பார்த்துன்னு வரும் அதில நம்முடைய கதியே கருடபுராணம் எப்படி சொல்கிறதுங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு அதில் ஒவ்வொரு ஜீவனும் இந்த தேகத்தை விட்டுட்டு அடுத்த தேகத்துக்கு களம்பற அந்த அடுத்த தேகம் என்ன அப்படின்னா நமக்கு மூன்று விதமான சரீரம் இருக்குது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய தேகத்துக்கு ஸ்தூல சரீரம்னு பேர் பஞ்சபூதங்கள்னாலே ஆன தேகம் இது இதுக்கு ஸ்தூல சரீரம்னு பேர் அடுத்ததாக சூக்ஷ்ம ஷரீரம்னு ஒன்று இருக்குது அதற்கு அடுத்தது காரண சரீரம்னு ஒன்று இருக்குது இப்படி மூன்று சரீரம் இருக்குது ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாம் கண்ணால் மொழிச்சென்று இருக்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடியதான சரீரத்துக்கு ஸ்தூல சரீரம்னு பேர் சூக்மசரீரம்ங்கிறது ஸ்வப்னத்தில் நமக்கு தெரிகிறது நாம் சொனத்தை பார்த்தால் நமக்கு ஒரு சரீரம் தெரியுது அதுதான் சூக்மசரீரம்னு பேர் அந்த சூக்மசரீரத்தை எடுத்துன்னு தான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த தேகத்தை விட்டு கிளம்புறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது பதினேழு வஸ்துக்களோடு கிளம்புறான் என்ன பதினேழு வஸ்துக்கள் அப்படின்னா கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் பிராண பஞ்சகம் புத்தி மனசு இந்த பதினேழும் சேர்ந்தது சூக்மசரீரம் இந்த பதினேழு தான் அந்த சூக்மசரீரம் அப்படி கிளம்புறான் ஒவ்வொரு ஜீவனும் மூன்று வஸ்துக்களை எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது கையில் என்ன வச்சுருக்கான்னா மூன்று வஸ்துக்கள் தம் வித்யா கர்மணி சமன்வார பேத்தே பூர்வப்பிராச்சா தாம் படித்த படிப்பு கர்மணி புண்ணியம் பாபங்கள் பூர்வப்பிரியாச்சா நினைவு இந்த மூணையும் கையில் எடுத்துன்னு போகிறான் ஒவ்வொரு ஜீவனும் அந்த சூக்மசரீரத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா அங்குஷ்டமாத்திர புருஷஹா கட்ட விரல் அளவு தான் இருக்குது அந்த தேகம் இந்த தேகத்தை விட்டு கிளம்புற பொழுது அப்படி கட்ட விரல் அளவு உள்ள தேகமானது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு கிளம்புறது அது எப்படின்னா திருண திருணஜலூக்காநியாயம் அப்படின்னு ஒன்று அதாவது வயல்களில் பார்த்தால் தெரியும் தழப்பூச்சின்னு ஒரு புழு மடிஞ்சி மடிஞ்சி நகரும் அது அது என்ன பண்ணோம்னா ஒரு புல்லில் இருக்கும் அந்த புல்லில் இருந்து அடுத்த புல்லுக்கு போகணும்னா இந்த புல்லனுடைய நுனியில் வந்து நின்றுண்டே இப்படி ஆடிண்டே இருக்கும் காற்றடித்து அந்த காற்று அடுத்த புல்லு தன் கைக்கு பட்ட உடனே இதை விட்டுட்டு அடுத்த புல்லுக்கு போய்டும் காற்றடிக்கிற வரைக்கும் காற்றுன்னு இருக்கும் நுனியில் அப்படியே காற்றுல ஆடி அடுத்த புல் கிட்டக்க வரும் அப்போது அந்த புல்லை பிடிச்சிண்டு இந்த புல்லை விட்டுடும் அதுபோல தான் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்த தேகம் கிடச்ச உடனே அதை பிடிச்சிண்டு இந்த தேகத்தை விட்டுடுறான் திருணஜிலுக்கா நியாயம்னு பேர் அந்த அடுத்த தேகம் எது அப்படின்னா அதுதான் சூக்ஷ்மசரீரமான தேகம் பிரேத்த சரீரம்னு பேருதுக்கு அந்த பிரேத்த சரீரத்தை பிடிச்சிண்டு இதை விட்டுடுறான்னு ஒவ்வொரு ஜீவனும் விட்டுட்டு பிரேத்த சரீரத்தோடு இந்த தேகத்தை விட்டுட்டு கிளம்புறான் கிளம்பி எங்கே போகிறான் அப்படின்னா எங்கேயும் போகலை அங்கேயே இந்த தேகத்துக்கிட்டேயே இருப்பான் அப்படியே வர்றவாள்லாம் வந்த பிறகு நிறையா மந்திரங்களை சொல்லி அந்த தேகத்துக்கு சுத்தி பண்ணி அந்த தேகத்தை எடுத்துன்னு போகிற பொழுது கூடவே வரான் அந்த ஜீவனும் அப்படி வந்து அந்த அக்னியில் அந்த தேகத்தை கொடுக்குறோம் மந்திரம் சொல்லி அப்படி கொடுத்து அந்த தேகம் எரிய ஆரம்பிக்கிற பொழுது ரொம்ப சத்தம் போட்டு அழறான் அந்த ஜீவன் ஹாஹா குருவம் ஸ்ததஸ்தனோஹோ ஹாஹான்னு சத்தம் போட்டு அழறான் அந்த ஜீவன் ஏன்னா இந்த சரீரத்தை வச்சுன்னு அனுபவிச்சுருக்கானே அப்படி அதுக்கு வாசனான பேர் உபனிஷத்து அதற்கு சொல்கிற சப்தம் வாசனான பேர் நாம் இங்கேருந்து ஒரு கிளம்புறோம் அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா அப்படி வீட்டிலேருந்து கிளம்புற பொழுது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் ஏதோ ஞாபகமாக போயிட்டு கரெக்டாக நம்முடைய தேகம் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் நாம் பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்ந்த பிறகு நம்மளையெல்லாம் நம்மளை எத்தனை வண்டி கிராஸ் பண்ணி போச்சு எத்தனை பேர் நம்மளை தாண்டி போனா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தா ஒருத்தர் கூட ஞாபகம் வரமாட்டார் ஆனால் யார் மேலேயும் இடிக்காமல் நம்முடைய தேகம் கரெக்டாக போய் நிற்கிறது ஏதோ ஞாபகமாக போயின்னு ஆனால் நம்முடைய தேகம் எந்த வண்டி மேலேயும் மோதாமல் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கும் என்ன காரணம் அப்படின்னா அப்படி பழக்கப்படுத்தியிருக்கோம் வாசனானு பேர் அதுதான் நம் முன்னோர்கள் சொல்கிற பொழுது நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்திக்கணும் எங்கேயாவது வெளியில் போனால் நேராக போய்ட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துடணும் கோவிலுக்கு போனால் நேராக கோவிலுக்கு போகணும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படி அங்கங்கே கடை போய் நிற்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பழக்கம் தான் வரும் பிற்காலத்தில் அப்படி தான் நல்ல பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்கிறதுக்கு காரணம் அப்படி இந்த தேகத்தை வச்சுட்டு அனுபவிச்சிருக்கு அந்த ஜீவன் சுகதுக்கங்களை அதெல்லாம் நினச்சிண்டு சத்தம் போட்டு அழகுது அந்த ஜீவன் அதற்குத்தான் உடனே அந்த ஜீவனுடைய திருப்திக்காக நக்னஸ்ராத்தம்னு முதல்ல பண்ணப்படுறது அங்கேயே அக்னியில் அந்த தேகத்தை கொடுத்த உடனே செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் முதல் ஸ்ராத்தம் அதுதான் அதற்கு நக்னஸ்ராத்தம்னு பேர் நக்னஹான்னா வேஷ்டி இல்லாமல் நிற்கிறவன் அர்த்தம் துணி இல்லாமல் நிற்கிறவனுக்கு நக்னஹான்னு பேர் அதுபோல் அந்த ஜீவனும் வஸ்திரம் இல்லாமல் இருக்குது அதற்காக பசி தாகம் வேறு அதனால் அலறது அதற்குத்தான் அந்த நக்ரஸ்ராத்தம்னு ஒரு வெங்கலப்பானை அதில் அரிசி காய்கறிகள்லாம் வச்சு அதை ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணுறது அந்த மந்திரம் சொல்லி அந்த தானத்தை பண்ணிட்டால் ஒரு வஸ்திரம் வேஷ்டி கொடை தடி செருப்பு சேர்த்து தானம் பண்ணணும் நக்னஸ்ராத்தம்னு பேர் அதை பண்ணிட்டா அந்த வாங்கினவனோடு சேர்ந்து அந்த ஜீவன் போகிறது அவன் சாப்பிட்ற ஆகாரங்களை அந்த ஜீவன் எடுத்துக்கிறது வாயு ரூபேன பக்ஷணம் அப்படின்னு பிரயத்தங்கள்லாம் எப்படி சாப்பிடும் அப்படின்னா காற்று மூலமாக வந்து சாப்பிட்றான் நாம் சாப்பிட்டா வாயு மூலமாக சாப்பிட்டு வயிறு நெறச்சிக்கிறோம்ங்கிற மாதிரி பிரேதங்களுக்கெல்லாம் காற்று தான் காற்று மூலமாக வந்து ஆகாரங்களை சாப்பிட்ற அப்படி அவனை சாப்பிட்ற ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு திரும்ப நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுறது ஏன்னா அப்படி பழக்கப்படுத்தியிருக்கோமே வாசனா அந்த பழக்கத்தினால நேராக திரும்பவும் நாம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றது அந்த ஜீவன் அதற்குத்தான் அதற்கேன்னு ஒரு இடம் காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்லு உண்டுறதுன்னு பண்ணுறோம் ஒரு கல்லு ஊனி அங்கே ஆவாகனம் பண்ணி நீ இங்கே தான் இருக்கணும் அப்படி எல்லா இடங்களுக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்னால அந்த ஜீவனை அங்கே அமர்த்துறோம் அமர்த்தி அதற்கப்பறம் நித்திய விதினு பேர் அதை ஆரம்பிக்கிறோம் அதில் என்னென்ன பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்